ellam <laughs> selgoodum en aanai embalathi <laughs> ellam selgoodum en aanai embalathi ellam vallan thanai yetthi அரகர நம பார்வதி பதய அரையர மகா தேவம் கோபிகாரமண கோவிந்தா கோவிந்தா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகர அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான விநாயகப் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே மகாபாரதம் அபிமன்னன் செய்த அசகாயப் போர் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறோம் கடந்த நிகழ்ச்சியிலே மூன்றாம் நாள் யுத்தம் தொடங்குகிற பொழுது பீஷ்மாச்சாரியாருடைய மனதிலே துரியோதனன் நேற்று இரவே கண்டித்திருக்கிறான் இன்று சண்டையிலே எப்படி வெற்றியை தட வேண்டும் என்று கொஞ்சம் முனைப்போடவே போர் புரிகிறார் பீமஜனுடைய பிள்ளையா இருக்கும்படியான கடோர்கஜன் மூன்றாம் நாள் சண்டையிலே கொஞ்சம் அதிக வீரத்தை காட்டி போர் புரிகிறான் எல்லா நாளையுமே எல்லாருமே சண்டை செய்கிறார்கள் தருமரை யார் யார் பெரிய வீரர்கள் இருந்தார்களோ அன்று எட்டாம் நாள் பத்தாம் நாள் பதிமூன்றாம் நாள் சண்டை என்று வகுக்கப்பட்டதே தவிர மற்றபடி அனைவருமே கலந்து கொள்கிறார்கள் கடோரகஜன் எதிரில் துரியோதனன் கிடைச்சிட்டான் கடோரகஜன் எது சொல்ல முடியாத கோபம் ஒரு பானத்தை எடுத்து அடித்தார் அது துரியோதன மார்பை பிளர்ந்து முதுகு வழியாக போனதுனால துரியோதனன் மூச்சுத்து கீழே விழுந்தான் உயிர் பிரிந்ததுன்னே பாட்டி எழுதுகிறார் இதை வேலைக்காரர்கள் ஓடி போய் பீஷ்மரி தெரிவிக்கிறார்கள் ஐயா துரியோதனன் மாண்டான் ஓடி வந்து பீஷ்மாச்சாரி மூலிகை சஞ்சீவி தழைகளை போட்டு அவன் மார்பிளை போட்டு அடைத்து அசைத்து உருகி விட்டார் கொஞ்சம் சுவாசம் வந்தது அப்பா உயிர் பழித்தோம் என்று ஒரு மாதிரி ஆயிட்டு தலை பிறகு என்ன இருக்கிறது இவர் போருக்கு தலைமை தாங்கி துரியோதன்து அவமானம்தானே துரியோதனே எழும்படியான போர் செய்தது யார் என்று எழுந்த அந்த கண்டோர் கஜனை அடித்து துரத்துகிறார் பாண்டவர் படியே புறமுது காட்டி ஓடுகிறது இந்த காட்சியை தாயுத்தீடு சாபம் எடுத்துரை பாடி தொடு திரை நீ மா என் நுரைத்தவன் ஏரிய பாரதரக்கிரி ஆக என தனி ஆளி எழுத்தரதே பாரதரக்கிரி ஆக என தனி ஆளி எழுத்தரே வேடிக்கை பார்க்கிறார் அர்ஜுனர் பகவானுக்கு கோபம் வருகிறது அடையே அர்ஜுனா என்னடா வேடிக்கை பார்க்கிறாய் உன் பாட்டனை பாராட்டுகிறாயே உன் பாட்டன் என்ன நம்முடைய விரோதி படையில இருக்கிறார் அடித்து தேர்வோட்ட வந்தானே என்ன சொல்ல போயிருந்தா ஒரு கௌரவன் வேக வேகமாகிய தன்னுடைய சக்கராயுதத்தை வைகுந்தத்திலே இருந்து வரும்படியாக மனதில் தியானம் என்றார் கிரிகிரி கிரிகிரி கிரிகிரி கிரி கிரிகிரி என்று சக்கரமானது வந்து பகவானுடைய வலது கையில குரூந்து கொண்டிருக்கிறது அந்த சக்கரத்தை விடுற மாதிரி பாவனை பண்ணினார் பகவான் சக்கரத்தை நம்ம ஏவப்போகிறார் என்று பீஷ்மாச்சாரி பார்த்து ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டு சரணாகதி அடைகிறார் வழிபாடு செய்கிறார் அப்ப அர்ஜுனன் ஓடி போய் பகவானுடைய திருவடிகளை பற்றி கொண்டு அண்டவனே மூழி முனக்கல் போல் எழும் அப்பொழுது தோடியுணும் தாழிதனக்கும் வீடு கொடுத்தல் தாளினை பிடியார் தாழிதனக்கும் வீடு கொடுத்தல் தாழிலை பிடியார் வாழியுணக்கிறனோ எதிரிவித்தகமாய என தொழுதல் வாழியுணக்கிறனோ எதிர்பகமாய தொழுதார் எங்கள் பாட்டன் உங்களுக்கு ஒரு விரோதியா சுவாமி ஒரு காலத்திலே ஆயிரப்பாடியிலே குழந்தையா நீங்கள் வளரிகள காலத்திலே யாதவன் வெற்றி பிள்ளையா இருக்கிற கண் தெரியாத தத்தி காட்டான் என்பதற்காக மண்ணால் செய்த பாத்திரத்திற்கே மண் பாத்திரத்திற்கே மோற்றம் கொடுத்த பெருமாளாயிற்று உங்களுக்கு எங்கள் பாட்டன் ஒரு விரோதியா நான் அடிக்கிறேன் ஒழிக்கிறேன் பார் எங்களின் வீரத்தை என்று அர்ஜுன பெருமாள் வேகமா ஆயுதங்களை எல்லாம் எடுக்கிறார் அடிக்கிறார் செய்கிற பொழுதுமர் என்ன வழிபாடு பண்ணி நிறைய இறைவன் எத்தனை எத்தனை பேருக்கு நர்கதி வழங்கினாரோ அதையெல்லாம் சொல்லி அவர் வழிபாடு செய்கிறார் அர்ஜுன அடிக்கிற அடி தாங்க மாட்டாம துரியோதனன் படை சிதறி ஓடுகிறது இது ஒரு சண்டை இதன வேடிக்கை பார்க்கவா ஒரு ஆளுக்கு இவ்வளவு பேர் ஓடுறாங்களேன்னு சூரியன் போய் மேல் திசையிலே ஒழுந்தானா ஒழுது போயிட்டது சண்டை முடிஞ்சு போச்சு அதை நூலாசிரியர் அப்படி கற்பனையா எழுதுறார் மூன்றாம் நாள் சண்டையிலேயும் பாண்டவருக்கு வெற்றி என்று அறிவிக்கப்பட்டது ஏ முதல் நாள் சண்டையில் வெற்றி பெற்ற துரியோதனம் அதோட சரி மற்ற எல்லா நாள் சண்டையும் பாண்டவரிதான் வெற்றி நான்காம் நாள் சண்டை தொடங்குகிறது பீமஜனும் பார்த்தார் இந்த துரியோதன கூட்டம் பேர் நூறு பேரையும் அழிக்கிறதா சபதம் இருக்கிறது சத்தியம் எல்லாம் இருக்கிறது ஆனா நாலு நாள் சண்டையில் இன்னும் ஒரு ஆள் கூட அந்த நூறு பேர்ல இறந்துபடவில்லை அதனால கதாயுதத்தை தோல்மேல் வைத்துக் கொண்டு அடே கௌரவர்களே எங்கு இருக்கிறீர்கள் தேடிக்கிட்டே வந்தா பாருங்க அந்த நேரத்தில் ஒரு அஞ்சு பேர் ஒட்டுமொத்தமாக கிடைச்சான் அந்த ஐந்து பேரையும் துரியோதனன் தம்பி மாறி அடித்து கொன்று குவிக்கிறார் வீமஜன் இந்த செய்தியே அரண்மனையில் அமர்ந்து கொண்டே திருதராட்டர் மகாராஜாவுக்கு நேர்முக வர்ணனையாக சொல்லிக் கொண்டிருக்கிற வேதவியாச பகவானுடைய மாணவர் சஞ்சயர் என்ற மகரிஷி ஐயா மகாபிரபு திருதராட்டியின் மகாராஜா உங்க பிள்ளைகள் நூறு பேரில் ஐந்து பேரை அடித்து கொன்று விட்டான் யார் யார் இறந்தார்கள் சொல்றார் இதை தெளிவாயிருந்து காட்ட காந்தாரி ஓடி வந்து ஐயா என்ன சொன்னீர்கள் என் பிள்ளைகள் ஐந்து பேர் இறந்து விட்டார்களா ஐயோ கொன்னே குந்தி மைந்தரண்டி எம்மனும் நம்ம் முடிந்தறியின் என்னாகம் மின்னே எண்ண மெய்குறயா மன்விசை வீண்டால் இன்னே இன்னே எண்ணே எண்ணே என்றனய என் செய்தா என்று சொல்லி வேதனையோடி காந்தாரி தரையில புரண்டி அழுகிறார்கள் ஒரு பெண்ணு மன கலங்கி அழுகிற பொழுது பெண்ணா காந்தாரி பாய்ஞ்சாலி கருணை செய்யலை அன்று பாஞ்சாலி அம்மையார் விட்ட கண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கிறது கிடையாது ஐந்தாம் நாள் சண்டையில பீமன் கதையினால இருபத்தி அரசர்களை கொன்று குவிக்கிறாராம் களை தோணும் முதலங்க கையாயுதம் முழுகும் துளை பழிசம்புதல் காலக மெய்யாயிரம் விதமாய் விழ வெம்போரிடை வெம்போரிடைய இருபத்தை ஆயிரம் முடிமன்னவர் அகல்வானம் அடைந்த இருபத்தி ஐயாயிரம் முடிவந்தவர் அகல்வானம் அடைந்த அரசர்கள்னா பட்டவர்த்தனர் மகட வர்த்தனர் குட்டி குட்டி தேசத்தை ஆட்சி செய்கிற அத்தனை பேரும் கண்ணகி அப்படிப்பட்ட அரசர்கள் இருபத்தி பேர் வீமன் ஒருவனே அழிக்கிறார் அந்த செய்தியைர தவற ஐந்தாம் நாள் சண்டையில பெரிய விஷயம் கிடையாது ஆறாம் நாள் சண்டையிலேயும் பாண்டவரின் வெற்றி ஏழாம் நாள் சண்டையிலேயும் பாண்டவரை வெற்றி எட்டாம் நாள் சண்டையை தொடங்குகிறது பீமஜேனன் துரியோதனுடைய தம்பி மாற ஏழு பேரை அழிக்கிறார் இந்த செய்தி துரியோதனை கேள்விப்பட்டு பாட்டனாரை மனம் நொந்து தாத்தா தாத்தா எட்நூத்தி அறுபத்தி நான்கு ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தாங்கள் நான்கு தலைமுறையாக வாழ்கிறீர்கள் குருநாதரை வென்றவர்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று நம்பினே இப்படி தோல்வி மேல் தோல்வி வருகிறதே தாத்தா என் தம்பிமாரையெல்லாம் மலை மலையை மலையா அடித்து அழிக்கிறானே ஒழிக்கிறானே விமஜன என் தம்பி காப்பாற்றுவதற்கு வழியே இல்லையா தாத்தா அப்பா இப்ப என்னடா பண்றது ஏற்கனவே நான் அறிவுரை சொன்னு பேரும் சேர்ந்து ரகசியம் பேசி திட்டம் போட்டதெல்லாம் இனிமேல் என்று அவர் சில கருத்துக்களை எல்லாம் எதிராழ்விழார் மனம் நொந்து போன சம்பவங்களையெல்லாம் பேசுறார் Adiradhan al andri Angargawal Amaril maragagag Mudur padai vijayan bheeman Mudur padai vijayan bheeman Moondamaru puriyum karai Yedirin nalun niyum Alladhingi இலக்கு வேறி எதிரினும் நானும் நீயும் அல்லதிங்கு இலக்கு வேறு யாக வேற துரியோதனன் தாத்தா அப்படியானால் நாங்கள் பழிப்பதற்கே வழி இல்லையா தாத்தா உங்கள் மனதிலே இவ்வளவு வேதனை இருந்ததா தாத்தா மறுபடியும் செய்து வருகிறது எட்டு பேர் துரியோர் தம்பி மாதிரி இறந்துட்டாங்க எட்டா நாள் மட்டும் பதினைந்து பேர் மாழ்கிறார்கள் தர்மராஜாவின் சிறப்புகளையும் பகவான் தேர்வோட்டுகிற சிறப்புகளையும் பகவான் இவன் அழைக்க மறுத்த சிறப்புகளையும் பிட்மாச்சார் எடுத்துரைக்கிறார் அதன் என்ன நடைபெறுகிறது இந்த அரவன் பதினெட்டு நாள் சண்டையும் வேடிக்கை பார்க்கணும் ஒரு நாள் சண்டை செய்யணும் ஒரு நாள் சண்டை வாய்ப்பு கொடுத்தாள் சண்டை போடுறது ஒரு ஆள் இருக்க மாட்டான் ஒரு முகூர்த்த காலம் வாய்ப்பு தருகிறார் பெரிய அட்டகாசம் பண்றான் அரவு என்றால் பாம்பு அறவான் என்றால் பாம்போடவே பிறந்தவன் அதனால பாம்பு வடிவங்களை ஆயிரம் ஆயிரம் வடிவங்களை எடுத்து புசு புசுனு சீர்கிறான் அத்தனை பேரும் நடுங்கி ஓடுகிறார்கள் கௌரவ படையிலே இவனை அழிப்பதற்கே வழி இல்லையா தாத்தா என்று சொன்னாரி சூட்சி சூட்சியாலதான் வெல்ல முடியும் அலம்பசன் என்றேந்திரன் பீமனை பழிவாங்குவதற்காக நம் பக்கத்தில் சேர்ந்திருக்கிறான் அவனால தான் இவன் இவனை அழிக்க முடியும் என்று அனுப்புகிறார் அவன் கருட வடிவத்தை எடுத்து இந்த அரவானை பின்பக்கமாக இருந்து தாக்கி அழிக்கிறான் அன்றைய சண்டை அந்த அளவிலே நிறைவேடுகிறது பாண்டவர் குடும்பமே சோகத்தை அடைகிறது அரவான் மரணத்தைக் கண்டு பகவான் ஆறுதல் சொல்றார் அப்பா சண்டையில் இதெல்லாம் சகஜன்டா நாளை சண்டையைப் பற்றி யோசியுங்கள் என்று சொல்லி ஒன்பதாம் நாள் சண்டையை பற்றி யோசிக்கிறார்கள் ஒன்பதாம் நாள் சண்டை தொடங்குகிறது அந்த ஒன்பதாம் நாள் சண்டையிலே இந்த அலம்பசன் என்ற அசுரேந்திரனை பீமஜியன அழிக்கிறார் தேவர்களெல்லாம் மலர் மாறி பொழிகிறார்கள் அரக்கரின் தேவர்களும் எப்பொழுதுமே பகை ஒரு அரக்கன் மாண்டான தேவர்களுக்கும் மகிழ்ச்சி சொல்ல இல்லாம இருக்க அன்றும் பாண்ட வரைக்கும் வெற்றி கிடைக்கிறது அன்று இரவி துரியோதனால் அனுப்பப்பட்டு துச்சாதனம் போய் பாட்டினார்கிட்ட பேசுறான் தாத்தா உங்களை சேனாதிபதியாக எங்களுக்கு வெற்றியே கிடைக்கவில்லை நீங்கள் இல்லையானால் எங்கள் அண்ணன் மாவீரன் கர்ணன் வந்து வெற்றியை தேடித்தருவதற்கு காத்திருக்கிறான் நாளை பத்தாம் நாள் போரில வெல்ல முடியுமா முடியாதா இரண்டிலே ஒன்று கேட்டு வரும்படி எங்கள் அண்ணா உத்தரவு கர்ணன் வெற்றி பெற்று விடுவான்னா சரி சரி ஏன் அவதிப்படுகிறீர்கள் நாளை ஒரு நாள் பொறுங்கள் நாளை போர்க்களத்தில் வெற்றி தேட முடியுமானால் தேடுங்கள் இல்லையே நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் துச்சாதனா நாளை போர்க்களத்தில் பாண்டவர் தலைகளை வெற்றி வீழ்த்துகிறேன் போ இந்த செய்தி துச்சாதனருக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது தாத்தா சொன்னா சொல்லு மாறமாட்டாரே என்று ஓடி வந்து துரியோதனை தெரிவிக்கிறான் துரியோதனன் மகிழ்கிறான் ஒற்றை மூலமாக பாண்டவருக்கு இந்த செய்தி தெரிகிறது பாண்டவர் பார்த்தார்கள் நாளை எங்கள் பாட்டன் ஐந்தி பேரை அழிப்பதாக துரியோதனுக்கு வாக்கு கொடுத்தாராமே என்று எத்தனை பேருமா ஓடிவந்து பகவானுடைய திருவடியிலே விழுந்தார்கள் அண்டவனே கண்ணா மணிவண்ணா கோபால கண்ணா கண்ணா மணிவண்ணா மாலர் கண்ணா என்ன யாள் சங்கீசக்காரங்கும் தண்டுள்ள போழனே சங்கீ சக்காரம் விளங்கும் தண்டுள்ள பத்தோழனே மங்கை கீ தேவி மகிழும் மங்காள கூணாளனே அர்த்த பரிசுத்தனே நித்திய கல்யாணனே முத்தோழும் பாலனே கண்ணா மணிவண்ணா மாலர் கண்ணா என்ன யார் கொண்டல் தாவள் கோவார் அத்த குன்றெடுத்த கையானே கொண்டல் தாவள் கோவாரத்ன குன்றெடுத்த கையாணி அண்டர்கள் தோழ அமுதம் அந்த எடுத்த கொண்டல் தாவள் கோவாரத்ன குன்றெடுத்த கையானி அண்டர்கள் தோழ அமுதம் அந்த எடுத்த ஐயனி அத்த பரிசுத்தனி நித்திய கல்யாண நீ முத்தர் தோழும் கண்ணா மணிவண்ணா மலர் கண்ணா என்ன இறைவனே எங்கள் பாட்டனார் நாளை பத்தாம் நாள் போரிலே எங்கள் ஐவ ராஜாக்களை வெட்டி வீழ்த்துவதாக துரியோதனுக்கு வாக்கு கொடுத்தாராமே எங்கள் பாட்டன் சொன்னால் சொல் மாறமாட்டாரே எங்களை காப்பாற்றுங்கள் கடவுளேயன்றி ஐவ ராஜாக்களும் பகவானுடைய திருவடியை தஞ்சை அடைகிறார்கள் ஆண்டவன் சிரிக்கிறார் பாண்டவர்களே உங்களுக்கு ஒன்னாகாது அழாதீர்கள் இறைவன் அரண்மனையில் இருந்து தேவி வரவழைக்கிறார் பஞ்சாலி வம்மா பீஷ்மா ஓய்வெடுத்து நீ வழிபட வேண்டும் விழுந்தது யார் என்று அவர் பார்க்க முன்னே விழுந்துவிட வேண்டும் முகம் அவருக்கு தெரியக்கூடாது அவர் திருக்கு சுமங்கிழி என்று ஆசிர்வாதம் செய்வார் அதன்பிறகு உன் முகத்தை காட்டி மற்றவற்றை நான் பார்த்துக் என்று பீஷ்மர் ஓய்வெடுத்து இடத்துக்கு பகவானே பாஞ்சாலி ஆட்சி போறார் அம்மா பெரியவங்களை பார்க்க போற இடத்துல மிதியடி போட்டுக்கனு போறது அவ்வளவு மரியாதை கிடையாது மிதியடிய கட்டிடுமா சொல்லி அந்த மிதியடியை கையில எடுத்துக்கிட்டு பின்னாடி போறார் அடியார்களுக்காக ஆண்டவன் பாஞ்சாலி அம்மியார் பீஷ்மாச்சாரியாருடைய திருவடியிலே போய் வணங்கினார்கள் அவரு தலையை தூக்கி பார்த்தார் ஆள் யாருன்னு தெரியல யாரோ சுமங்கலி பெண்ணு கால் விழுந்திருக்கிறார் தீர்க்க சுமங்கலி பவானர் மான் யாரா இருந்தாலும் நீண்ட ஆயுளா நிறைந்த குங்குமத்தோட மங்கள முகத்தோட சிறப்பாக வாழ்வா என்று ஆசீர்வாதம் செய்தார் அதன் பிறகு பாஞ்சாலியார்கள் நாளை வெட்டி வீழ்த்தா துரியோதன வாக்கு கொடுத்துட்டோம் பாஞ்சாலி தெருக்கு சுமங்கலிஆர்னா எப்படி பாண்டவர் எதை செய்வது எதை விடுவது என்று திணறுகிறார் அந்த நேரத்தில் பகவான் போய் நிற்கிறார் சுவாமி என்ன சுவாமி எல்லாம் நம்முடைய ஏற்பாடுதான் நல்லவர்களை வாழ்க்காமல் தீயம் இருந்து கொண்டு இப்படியா பண்றது இப்போது இரண்டிலே நீங்கள் எதை செய்கிறீர்களோ செய்யுங்கள் பாஞ்சாலி பாமா பகவான் போயிட்டார் பாஞ்சாலி ஆச்சுக்கிட்டு இரவெல்லாம் பீஷ்மர் உறக்கம் இல்லாமல் வருந்துகிறார் நாளை என்னுடைய சொல் தவறப் போகிறதே பாண்டவரை அழிப்பே நானால் பாஞ்சாலி வாழ்த்த வாழ்த்து பொய்யாகும் பாண்டவரை அழிக்காமல் விடுவே நானால் துரியோதன கொடுத்த வாக்கு பொய்யாகும் என்ன செய்வென் என்று வருந்தி உறக்கமில்லாமலேயே அன்றைய பொழுது வெடிந்தது பத்தாம் நாள் சண்டை தொடங்குகிறது பிரகாசமா விளங்குகிறார் பீஷ்மாச்சாரி அன்று பத்தாம் நாள் சண்டையிலே கொஞ்சம் அதிக்குறத்தோடு போர் புரிகிறாராம் இன்றைக்கு பீஷ்மரை சாய்த்தாக வேண்டும் என்று பரம்பொருள் கண்ணபரான் கருணை செய்ததால் எப்போல்வி அவன் துரத்துகிறான் துச்சாதனை அடித்து அர்ஜுன பெருமான் துரத்தி விட்டு மீண்டும் செகண்டியை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் அர்ஜுனே வேண்டுகிறார் அர்ஜுனா நான் ஒரு சிறந்த வீரனாக காலமெல்லாம் வாழ்ந்தவன் போயும் போயும் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் என் வீரத்திற்கு இழுக்கு ஆகினாலே பானம் தைக்குமானால் அது சுத்த வீரனுடைய இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று காட்டான் அதன் பிரகாரமே அர்ஜுனன் ஒரு பானத்தை வளைத்து இழுத்து அடுக்கிறார் அது மார்பிலே போய் பீஷ்மர் மார்பிலை தைக்கிறது ஏதனை அடைகிறார் பீஷ்மர் வேகத்தில் அர்ஜுனன் அடித்தானே தவிர பீஷ்மர் துடிக்கிற பொழுது தாத்தா சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு பானத்தை போட்டு அடிக்கிறார் அந்த பானம் போய் வயிற்றிலே தைக்கிறது அவர் வருந்துகிறார் பீஷ்மா அடித்த அர்ஜுனனும் வருந்துகிறார் ஒரு ஒரு பானம் ஓடுகிற பொழுதும் அவர் துடிக்கிற அதே நேரத்தில் அர்ஜுனனும் துடிக்கிறார் ஆனால் அடிக்காமல் இருந்தால் பெரிய ஆபத்து கையிலே ஒரு பெரிய வேலாயத்தை வைத்துக் அர்ஜுனன் மேலே ஏவுவதற்கு அவர் முயற்சிக்கிறார் அவர் முயற்சித்து கையை வலது கையை வேலோடு ஓங்குகிற பொழுதெல்லாம் அர்ஜுனன் பானம் அடித்து தைக்கிறான் ஒரு ஒரு பானம் போய் தைக்கிற பொழுதும் கால்களில் அடித்து பானங்களாலே சல்லடை கண்களாக தொலைத்தபொழுது நிற்க முடியாமல் ஒரு மலையில் சாய்வதைப் போலி ஆயிரம் ஆயிரம் கிளைகள் விட்டிருக்கிற ஒரு பெரிய மரமானது சாய்வதை போலி துரியோதனனுடைய படை பலம் சாய்வதை போலி போர்க்களத்திலே கௌரவர் கொடியது சண்டை நிறுத்தப்பட்டது யாராவது சாய்வார்களானா மாழ்வார்களானா ஒரு பக்கம் தான் அழுவாங்க இவர் ரெண்டு குடும்பத்துக்கு பாட்டுறேன் இல்லையா போரை நிறுத்திட்டு பாண்டவர் கௌரவரு ஒற்றுமையா கூட்டமாக கூடி அவரை சுற்றி கொண்டு அழுகிறார்கள் தா தா தா தா தாத்தா அத்தனை பேரை வந்து சூழ்ந்து கொண்டார்கள் அழுகிறார்கள் அப்ப பீஷ்மாச்சாரி சொன்னார் யாரும் அழாதீர்கள் உயிரோடுதான் இருக்கிறேன் கடைசி வரையிலே சண்டை முடிக்கின்ற வரையிலே என் உயிர் இருக்கும் துரியோதனா என் தலையை சரி பண்றா சாய்ந்திருக்கிறது அதிகமா பானம் தைத்த பகுதி முதுகு பக்கம் போய் கீழே சாய்ந்ததுனால பானம் தரையில செருகி கொண்டு பானத்தில் உடம்பு தொத்திக் கொண்டிருக்கிற மாதிரி கட்டில் மேலப்படுத்துங்கிற மாதிரி காட்சி தலை தொந்து என்ன பண்ண துச்சாதனா ரெண்டு தலையடா திண்டு போட்டு படுகிற சுகத்திலேயே நான் இருக்கிறேன் அர்ஜுனா என் தலையை சரி பண்ணு அர்ஜுனர் என்ன பண்ணங்களை சரியால் சரியால் பெருக்கல் குறி போட்ட மாதிரி போட்டார் தலையை தூக்கி சரி செய்தார் அர்ஜுனா எனக்கு தாக மாறி ஆகாயத்தை பார்த்து ஒரு பானம் அடித்தார் கங்கை வரவழைத்து அவர் வாயில ஊற்றினார் கீழே ஒரு பானத்தை அடித்தார் போரு போட்ட மாதிரி தண்ணி வந்து பீஷ்மர் வாய்க்கு பகத்தில் ஊத்தினு உங்களுக்கு எப்ப தண்ணி வேணும்னாலும் கொஞ்சம் திரும்பினாலே தண்ணி சாப்பிடலாம் என்ற ஏற்பாட்டை அர்ஜுனன் செய்தான் அனைவருமே விடைபெறுகிறார் இந்த செய்தியை நேர்மக்கு வர்ணனை பண்றாரு பாருங்க திருதராட்டர் மகாராஜா அவர் சொல்றார் ஐயா போர்க்களத்திலே அர்ஜுனன் பானங்களாலே உடம்பெல்லாம் துளைக்கப்பட்டு சர சைன்யத்திலே சாய்ந்து விட்டார் பீஷ்மாச்சாரி இந்த செய்தியை சொன்ன உடனே திருதராட்டர் மகாராஜாவில் சொல்ல முடியாத வேதனை மண்மேல் விழுந்தான் எழுந்தால் மானம் போனது என்றால் மண்மேல் விழுந்தான் எழுந்தாக மானம் தோறது கண் மேல் எச்சி இன்று கண்ணும் இளந்தேன் என்றாகங்கள் விண்மேல் உள்ளோர்iselவம் वीर பெற்ற என்றாகங்கள் முன்னேல் அணல் உற்றி முன்னேல் அணல் உச்சன்னே புலந்த முதல்வன் முதல்வன் ஏர்மர் ஏற்பாடு செய்த சரசத்திலே பிட்மாச்சாரி ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறார் அவரை போய் பாஞ்சாலி அம்மையார் பார்க்கிறார்கள் திருவடியிலே கண்ணீர் படுகிறது யாரம் என்று தலை தூக்கி பார்த்தார் பாஞ்சாலி அழுகிறார்கள் அம்மா அழாதே சுவாமி நான் வந்து பகலிலே உங்களிடத்திலே ஆசீர்வாதம் வாங்கவில்லை உங்களை இந்த விபத்து இல்லையே என்று வருந்தினார்கள் இல்லை இல்லை விதி அவ்வளவுதான் மனதை போட்டு குழைப்பு கொள்ள வேண்டாம் சென்றுவா என்று பாஞ்சாலி அனுப்பி வைக்கிறார் அதன் கர்ணன் வருகிறார் யாரப்பா வருவது கர்ணனா குந்தி மகனா வா வா சொன்னவுடனே கர்ணனனையும் தூக்கி வாரி போட்டது நாம் குந்திய மகன் என்ற ரகசியம் கூட பீஷ்மருக்கு ஏற்கனவே தெரியுமோ இப்பேற்பட்ட மகானை பகைவராக எண்ணி விட்டோமே என்று திருவடியில் விழுந்து வணங்கினார் கர்ணா உன்னுடைய பலத்தை குறைப்பதற்காகவோ உன்னை அவமானப்படுத்துவதற்காகவோ நான் கடைசியில் போடல என்னையும் துரோணரையும் ஒரு வேளை மல்வீரரும் வில்வீரருமாயிருக்கிற அர்ஜுனனும் பீமனும் அடித்து தோல்வி வரை துரியோதனுக்கு பின்னாடி இருக்கிற ஆளும் பக்கபலம் வேண்டும் என்பதனாலே உன்னை கடைசியாக போட்டேன் நாளில் இருந்தால் துரியோதனுக்கு வெற்றியை தேட முயற்சி செய்ய ஆசீர்வாதம் செய்து அனுப்பினார் பதினோரா நாள் சண்டை தொடங்குகிறது பதினோரா நாள் சண்டையில சேனாதிபதியாக துரோணரை முடிவு கர்ணன் எதிர்பார்க்கிறார் சர் எதிர்பார்க்கிறார் துரோணாச்சாரி சேனாதிபதினு வர்றார் ஆனா பதினோரா நாள் சண்டையிலே குருட்சேத்திர பூமி பார்க்கிற நூலாசிரியருக்கு பத்து நாள் சண்டையிலே பீட்சும இருந்து விட்டு இன்றைக்கு பார்ப்பதற்கு வெறுமனே இருக்கிற மாதிரி இருக்குதான் சந்திரன் இல்லாத வானம் மனமில்லாத மலர் போலி நதியில்லாத ஊர் போலி நரம்பில்லாத நாத யாழ் போலி செல்வமில்லாத வாழ்க்கை போலி வேத விதி இல்லாத யாகம் போலி பீஷ்மர் இல்லாத சேனை தெரிந்தது என்று பாட்டுகொழ்கிறார் மரிகீரா விசும்பும் செவ்வீ மணமிராமரும் ஓன்னீர் நரீரா நாடும் செம்பொன் செம்பொன் நரம்பீரா நாதயாழும் நிரீரா வாழ்வோ mirira vaalvu takka nirevira nenjovum vaa vere virira magam poondre veedu mandilada senaiye gegegege aa aa aa ara பதினோரா நாள் சண்டையிலே துரியோதன பிள்ளையா இருக்கிற இலக்கணம் அபிமன் பயங்கர போர் அபிமன்னன் இலக்கண பிடித்து தேரில் கட்டிட்டு கௌரவர்களை உங்கள் இளவரசன் இலக்கணனை பிடித்து தேரிலே கட்டியிருக்கிறேன் என்னை வென்று போகின்ற ஆற்றல் உங்களுக்குள்ளே யாருக்காவது இருக்குமானால் வந்து மோதி பாருங்கள் என்னை வென்று உங்கள் இளவரசனை கொண்டு செல்லுங்கள் என்று சவால் விட்டான் யாராலும் போய் மோத முடியல அப்ப இந்த சல்லியன்னா என்ன பண்ண அபிமனோட வந்து மோதறார் அபிமனனுக்கு பின்பக்கமா வந்து என்ன பண்ணியன தாய் மாமனே எங்க பக்கம் வர்றதை விட்டுட்டு கௌரவர் பக்கம் சேர்ந்தது இல்லாம அபிமனே அடிக்கிறீங்களா பின்பக்கமா இருந்து கதை ஒன்றை சுழற்றி சல்லிய நெத்தில படும்படியா அடிச்சுட்டோம் இந்த கதை சல்லிய நெத்தில பட்டடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார் சல்லிய சல்லியனோடு மோதுகிற பொழுது பின்பக்கம் இருந்து இந்த வேலையை செய்தது யார் என்று கோபத்தோடு அபிமன் திரும்பி பார்த்தா பெரிய தகப்பன் புத்தி உங்களை யார் சொல்லி தந்தது மாதிரி திட்டேன் நன்மை தானே செய்தேன் நன்மை செய்தீர்களா நீங்கள் சல்லியனை அடித்ததை பார்த்தால் என்னால் சல்லியனை அடிக்க முடியாது என்பதுதான் பொருள் இல்லை மகனி இல்லை ஒரு குறுக்கிய புகுந்தடிப்பது குற்றம் அல்லவா இதே மயக்கம் தெளிந்து சல்லி வந்து என்ன பண்ண கட்டி வச்சிருந்த கட்ட அழு ஓடிதான் கொஞ்சம் வேகமா பேசுகிறான் போதுன்னு ஓடி நான் பெரியப்பா இன்று ஓடினால் நாளை நாளை ஓடினால் நாளை மறுநாள் கிடைப்பார்கள் தர்மராஜா பக்கத்தில் இருக்கிற யாரையுமே அதர்ம போர் செய்யாதீர்கள் எச்சரிக்கிறேன் மன்னித்துக் கொள் மகனை படை பெற்றான் விமஜனன் இந்த செய்தி அறிகிறான் துரியோதனன் என் மகனை அர்ஜுன மகன் அபிமன்னன் கட்டிக்கொண்டு போனான் வீரம் இருந்தால் வந்து மோதி பாருங்கள் சவால் விட்டானாமே அவமானமா போச்சே என் மகனை கட்டி போனால் என்ன என்னை கட்டி போனால் என்ன போச்சு போச்சு மானாமே போச்சு துரோணரை பார்த்தான் தளபதியாணி தளபதியாணி தளபதியாணி ஆமாண்டா தளபதி சந்தேகம் நாளை போர்க்களத்திலே அண்ணா தர்மராஜாவை கட்டி இழுத்து வர முடியுமா என் மனசாந்தி அடையும் கேலி செய்யறான் துரியோதனா அவர் பிராமண பெரியவர் கையில் எடுத்துட்டு போய் யாகஞ்செய்து யோகி மந்திரம் சொல்ற அவரு கோயில்கிட்ட மந்திரம் சொல்ற அயிரா அழுத்தாந்து சேனாதிபதி பட்டத்தை கொடுத்துட்டு அவனை கட்டிவா இவனை கட்டிவான் நடக்கிற காரியமா எல்லும் தோறும் எவ்வளவு சாமானியமாக எந்த சீமானம் நெருங்கிவிட முடியாது பீமனும் அர்ஜுனனும் எவ்வளவு தொலைவாக சண்டை செய்திருந்தாலும் மன்னனுக்கு ஏதாவது ஆபத்து வருகிறதா என்று பார்த்துக் கொண்டே இருப்பார்கள் இருந்து கொண்டே இருக்கும் தருமனை நெருங்குகிற யாருக்கும் பீமனால் அர்ஜுனனால் எப்பொழுது ஆபத்திருக்கும் என்பதை உணர்ந்து கொள் முயற்சிக்கிறேன் துரியோதனா பன்னெண்டா நாள் சண்டை தொடங்குகிறது இந்த செய்தி தருமரை தெரிஞ்சது துருணாச்சாரி கட்டியெழுத்தும் போறதா ஏற்பாடு ஆகியிருக்கிறது இதுவரைக்கும் சரிவர சண்டையிலே முழுமையாக கலந்து கொள்ளாத தர்மராஜா பன்னெண்டாம் நாள் சண்டையிலே கலந்து கொள்ளுகிறார் குருநாதர் துருணாச்சாரியாரிடம் மோதரார் துரோணருக்கும் தர்மராஜாவுக்கும் கடுமையான போட்டியாக சண்டை நடைபெறுகிறது தர்மருடைய வேகத்தை என்றுதான் போர்க்களத்திலே வீரர்கள் பார்க்கிறார்கள் ஆஹா சாதம் இரண்டால் காடு கொள்ளாது என்கிறார்களே இதுதானோ துரோணாச்சாரி கொடி அறிவட்டாதி சாரதி கொல்லப்படுகிறான் குதிரை அழிந்து விடுகிறது தேர் சுக்கல் சுக்கல் ஆகிறது வேறொரு தேர் ஏறி ஓட்டம் பிடித்து மீண்டும் சண்டை வரார் மீண்டும் ஓடுறார் மீண்டும் சண்டை வரார் மீண்டும் தோல்வி மூன்று முறை பன்னெண்டான சண்டையிலே தர்மர் கிட்ட துருணாச்சாரி தோல்வியடைந்தார் அந்த நேரத்தில் தான் துருணாச்சாரியார் உதவியா பகதத்தன் என்ற வீரனை அனுப்புகிறான் துரியோதனன் பகதத்தன் போர்க்கிடத்திலே யானை மேலே ஏறி உட்கார்ந்துட்டான் அவனை யாரும் ஜெயிக்க முடியாது அவன் யானை போரிலே வல்லவன் உறவின் முறையாலே பகவானுக்கு பேரன் பூமி தேவிக்கும் பகவானுக்கும் பரந்த நரகாசுரனுடைய பிள்ளைதான் பகதத்தன் அந்த பகதத்தன் பயங்கரமா போர் புரிகிறான் பாண்டவர் படி நடுங்குகிறது அந்த நேரத்திலே தர்மராஜா கண்ணபரான தியானம் பண்றார் பகவான் அர்ஜுன்கிட்ட சொல்றார் அர்ஜுனா உங்க அண்ணா தர்மராஜா என்னை நினைக்கிறார் என்ன காரணம் தெரியல உடனே அங்கு சென்றாக வேண்டும் என்று வேக வருகிறார்கள் வந்தவுடனே தருமர் சொன்னார் பகதத்தன் பண்ற அற்றகாசன் பெரிய அற்றகாசம் கொள்வாயாக என்றார் இரண்டு பேருமே மோதுகிறார்கள் மோதுகிற அந்த சண்டை எப்படி இருக்கிறதா தெரிவித்த திரைவெற்றி உரகம் அருள் செய்தாய் நீ மோரனத் திவெணி நீயும் முழி rostr தமையனோடு முறை முகில் திரைவின் அடுகா பாரயொத்த கெளிருடைய பகலத்த முீர்கள் வரேன் பருகிっち நொடி இல்லெனவே கேயே பாரயொத்த கெளிருடைய பகலத்த முீர்கள் வரேன் ொடியில் இறவே அர்ஜுனன் போராடுகிறான் வெற்றி பெறுவதே சிரமமா இருக்கிறது அந்த நேரத்தல பகச்சத்தரும் ஒரு பயங்கர வேலாயுதத்தை எடுத்து வீசுகிறான் அந்த வேளானது நெருப்பை சீறி கொண்டு கொக்கரித்துக் கொண்டு என்று வருகிறது அர்ஜுனுடைய ஆயுதங்களால தடுத்து பார்க்கிறார் தடுக்க முடியல வேலை அண்டவனே கண்ணா கண்ணா பகவான் தேரோ ஓற்ற அந்த சாட்டையை போட்டுட்டு இவர் மார்பட்டினார் இவர் மார்பல வந்து மாலையாக விழுந்தது அந்த பயங்கர வேலாயுதம் இன்னும் கிருஷ்ண ஆச்சரியம் என்னால் தடை செய்ய முடியவில்லை உங்கள் கழுத்திலே வந்து மாலையாக விழுந்ததே என்று ஆச்சரியத்தோடு கேட்கிறான் அப்பா அதை பேசறதுக்கு இதுவாடா நேரம் சொல்றேன் முதல்ல அவனை கொன்றுவிடி பார்த்தான் அர்ஜுனன் யானைகள் கூட்டத்தை வைத்துக் கொண்டுதானே இவன் இப்படி செய்கிறான் என்று அனைத்து யானைகளையும் கொன்று பிணக்குவியல் மலைகளாக மாற்றினான் ஒரே யானை மேல உட்கார்ந்து அந்த யானையையும் கொன்று பகதத்தனை தனி ஒரு மனிதனாக மாற்றுகிறான் நிராயுத பாணியாக்கினான் அடித்து நொறுகிறான் அழிக்கிறான் பகதத்தன் மாண்டுமாட்டான் பகதத்தன் மாண்ட பிறகு கேட்கிறார் அர்ஜுனன் சுவாமி பகதத்தனை கொன்றுவிட்டேன் அந்த வேல் உங்கள் கழுத்தில் மாலையா விழுந்த செய்தி அப்பா பூமி தேவிக்கும் எனக்கும் பிறந்தவன் நரகாசுரன் நரகாசுரனுக்கு பிறந்தவன் தான் இந்த பகதத்தன் நரகாசுரன் பிழை செய்த போது நான் கொன்ற காரணத்தினாலே இந்த பேரன் பிழை செய்தாலும் நான் கொண்டு என்று பூமி பயந்து யாராலும் கொல்ல முடியாத ஒரு அஸ்திரத்தை அவனை கொடுத்து உதவுங்கள் என்று காட்டாள் அதனாலே இந்த வேலாயுத்தை கொடுத்திருந்தேன் இந்த வேலாயுதம் இருக்கின்ற வரையிலே அவனை யாரும் அழிக்க முடியாது அந்த வேல் வருகிற போது என் மார்பை காட்டின காரணத்தினாலே நான் கொடுத்த ஆயுதமானதனாலே என் கழுத்தில் மாலையாக விழுந்தது இதுதான் ரகசியம் ஓ நீங்கள் இல்லையானால் அப்பொழுது நான் இல்லை சுவாமி சற்று நேரத்தில் என்னை அந்த பதம் பார்த்திருக்கும் அப்ப இப்போது மட்டும்தானா மற்ற நேரங்கள்லாம் நீங்களாகவே சமர்த்தா சண்டை போட்டுக் கொள்கிறீர்களா இல்லை சாமி இப்பொழுதுமே நீங்கள் தான் காப்பாற்றுகிறீர்கள் என்று சமாதானமானான் அந்த பன்னிரண்டாம் நாள் சண்டை அந்த அளவிலே நிறைவடைகிறது அன்று இரவு பாடி பேசுகிறார்கள் நாளை சண்டை பற்றி துரியோதனம் கூட்டத்தான் துரோணரை 13 நாள் சண்டையிலே தர்மராஜா தலையாவது கொண்டு வர வேண்டும் என்று கடுமையான உத்தரவு போடுகிறான் துருணாச்சாரி அப்பவும் சொல்றார் நான் முயற்சி பண்றா மறுபடியும் கர்ணங் கேலி பண்றான் அவரால் ஆகாத காரியம் துரியோதன அப்பதான் அந்த சஞ்சயகர்த்தர்கள் திரிகர்த்தர்கள் அரசர்கள்லாம் சொன்னாங்க துரியோதனன் கிட்ட அர்ஜுனனும் பீமனும் பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றல்லவா பேசுகிறார் துரோணர் நாங்கள் அர்ஜுனையும் வீமனையும் சண்டைக் கழிப்பது போல அழைத்து அடிபட்டு தோல்வி பெற்று ஓடுவது போல ஓடி பல மைல் தலைவி தர்மர்கிட்ட இருந்து அர்ஜுனனையும் பிரித்து விடுகிறோம் அதன் வேண்டுமானால் இந்த துரோணர் தர்மரை உயிரோட சிரத்தை விட்டியோ கொண்டு வரட்டும் சரி என்று அப்படியே முடிவு இந்த செய்தி அங்கே தெரிந்தது பாண்டவருக்கு பாதுகாப்பான பலம் ஏற்பாடெல்லாம் பலமான ஏற்பாட்டை கவனிக்கிறார் பகவான் அபிமன்னா இன்று போரிலே நான் தொலைவாக போனாலும் பெரிய தகப்பனை காப்பாற்ற வேண்டியது கடமை சரியப்பா பெரியப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அபிமன்னன் உறுதி கூறுகிறான் அர்ஜுனனை இந்த சங்கீகர்த்தர்கள் மற்றும் அரசர்கள் சண்டை கழித்து தோல்வி ஓடுவது போல ஓடி பலமையில் தொலைவில் பிரித்து விடுகிறார்கள் இங்கு பாண்டவர் படை புறமுது காட்டி ஓடுற அளவுக்கு துணாச்சாரி வீரங்காற்றார் தூது சொல்லுகிறார்கள் தர்மராஜா நம்முடைய படை புறமுதல் காட்டி ஓடுகிறது துருணாச்சாரியாருடைய வீரம் முழுமையாக வெளிப்படுகிறது அப்படியா நீ போய் போர் செய்துவா என்று அனுப்பியிருக்கிறார் பீமத்தியானம் போய் போர் செய்கிறார் ஆனா வீமனாலும் துருணாச்சாரியாருக்கு அன்று ஈடுகொடுக்க முடியவில்லை சேதி வருகிறது தருமருக்கு ஐயா வீமராஜாவால் சமாளிக்க முடியவில்லை நம்முடைய படை மறுபடியும் தோல்வியை தழுகிறது அப்படியா போக வேண்டியவன் போனால் சரியாகும் அபிமன்னா போ புல்லு கயந்தோன் செல்லுகயந்தன சென் விமிக பொல்லுக என்ற இன்துமேவர் குத்தவேதன் அலகந்த கந்த வெல்லுக என்ற மந்துதுரோனாய் வந்தே பெரந்த கயேகேயே கேயே அபிமன்னவன் துணாச்சாரியார் நின்று கொண்டு பார்க்கிறான் துரோணரே இதுவரையிலே உங்கள் வீரம் வெளிப்பட்டது இனிமேல் உங்கள் வீரம் என்னிடத்திலே ஒன்றும் செல்லாது என்று சவால் விட்டான் டே யார் நேற்று முளைத்த பய வில்லெடுக்கவும் வேல் வீசவும் வாழ்வீசவும் மல்யுத்தங்களையும் போர் பயிற்சி அனைத்து முன் தகப்பன் அர்னனுக்கே கற்றுத்தந்த ஆசான் நான் என்னுடைய மாணவருக்கு பிள்ளையான நீ வந்து எனக்கு சவால் விடுகிறாயா நன்றாக இருக்கிறது அப்பா நன்றாக இருக்கிறது உண்மை நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மை என் தகப்பனுக்கே நீங்கள் குருநாதர் ஆனால் என்னை வெல்ல உங்களால் ஆகாது என்று பானத்தை எடுத்தான் சரமாறி அடித்து நொறுக்கி துணாச்சாரியாரை தோல்வி தழும்படியா செய்தான் ஓடார் திரோணர் நம்ம அப்பா ஓடுற மாதிரி அடிக்கிற மாவீரன் கிருபாச்சாரி வருகிறார் தோல்வி பெற்று ஓடுகிறார் கிருதவன் தோல்வி பெற்று ஓடுகிறார் கர்ணன் வருகிறார் தோல்வி பெற்று ஓடுகிறார் இந்த கர்ணன் ஓடுகிற பொழுதுதான் சந்தோஷமா ஓடுறாராம் இவனிடத்திலேயே நமக்கு இனிமேல் என்ன பெரிய பகை இருக்கிறது அப்படின்னு ஓடுறாராம் ஆனா இவனுக்கு கர்ணன் யார் என்று தெரியாது அல்லவா ஏய் கர்ணா நில் ஒரே வினாடியிலே உன்னை அழிப்பேன் உன்னை அழிப்பதாக என் தகப்பன் சபதம் செய்திருக்கிறார் அதனாலே உனக்கு உயிர்பிச்சை கொடுக்கிறேன் போடா என்று ரொம்ப கேவலப்படுத்தி அனுப்புறான் கர்ணனம் தோல்வி பெற்ற கௌரவர் படையை அபிமன்னிடத்திலே மாட்டிக்கொண்டு திகைக்கிறது தோல்வியை தழுகிறது வெற்றி பெற முடியவில்லை துரியோதனன் பார்த்தான் மைத்துனா சைந்தவா கொன்றை மாலை போட்டால் தான் அபிமன்னனை கொல்ல முடியும் போல் தெரிகிறது மைத்துனா மன்னிக்க வேண்டும் இந்த கொன்றை மாலையை என்னை மானபங்கம் செய்த வீமனை அழிப்பதற்காகவே காட்டிலே பல ஆண்டுகள் தவஞ்செய்து சிவபெருமாண்டத்திலே வாங்கி வந்திருக்கிறேன் இந்த பொடிப்பயல் சிறுவனுக்காக அபிமனுக்காக நான் பயன்படுத்த மாட்டேன் மைத்துனா என்ன புரியாமல் பேசுகிறீர்கள் இன்று நாமெல்லாம் உயிரோடு இருந்தால் தானே நாளை வீமனை அழிப்பதற்கு பழி வாங்குவதற்கு அபிமனனை விட்டு வைத்தால் நம்ம அழிப்பான் போல் தெரிகிறது தயவு செய்து என் பேச்சு கேளுங்கள் கொன்றை மாலை போடுங்கள் அவனை அழித்தி ஆக வேண்டும் கொன்றை மாலை போடுகிறான் சைந்தவன் என்று ஆயிரம் பேர் அழிக்கிறானா அந்த மாலை வருவதற்குள்ளாக மறுபடியும் மாலை வில் முனையினால பெற்று ஆகாயத்தில் வீசி ஆயிரம் ஆயிரம் பேர் அழிக்கிறான் அபிமன்னனாலே அந்த மாலையை வில்லால வாங்க முடியாதபடி திட்டம் அந்த அவன் மேலே வீசி எரிந்தார்கள் அவன் தேரி சுற்றி விழுந்தது கொன்றை மாலை அன்று இவன் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற காரணத்தினாலேதான் இந்தமரி பிடிக்கும் பொருட்டு சர்க்கரவீகத்தை வெல்வது மிக மிக கடினம் உடைப்பது கடினம் ஆனால் இவன் சர்க்கரம் போலே சுழன்று சுழன்று சண்டை பண்றான் அந்த நேரத்தில் தான் மகனை கூட்டி நீ போன்றை மாலைக்குள்ள மாட்டிக்கிட்ட அபிமன்னிமேல் தப்பிப்பதற்கு வழி இல்லை ஆனால் அர்ஜுனன் மகனை என் மகன் கொன்றான் என்று எனக்கு பெருமை போடா சண்டைக்கு நீ இவனா கூப்பிட்டு அனுப்பிட்டான் அபிமன்னே போய் இவன் மோத முயற்சிக்கிறான் கொன்றை மாலைக்குள்ளே மாட்டியிருக்கிறார் அபிமன்னன் அடே அபிமன்னா கொன்றை மாலைக்குள்ளே மாட்டிக்கொண்டாயா அகாயத்தில் தூக்கி தூக்கி வீசி ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் அழிக்கிறான்ற காரணத்தினால வீச முடியாதபடி மறுபடியும் போட்டி அவன் மாலைக்குள்ள மாட்டு வச்சுட்டாங்க கொன்றை மாலை என்பது சிவபெருமானுடைய தலையிலே இருக்கிற ஒரு மாலை அந்த மாலை சிவபூஜை செய்கிற சிவபக்தர்கள் காலால தாண்டினால் சிவபெருமானையே இறைவனையே காலால் எட்டு உதைத்த பாவத்திலே போய் சேருவார்கள் அதனால அந்த பாவகாரியத்தை யாரும் செய்ய மாட்டாங்க அதற்கு ஒரு சிவமந்திரம் உண்டு அந்த சிவமந்திரத்தை தெரிந்திருக்கிறவர்கள் சொல்லி அந்த மாலை எடுக்கலாம் மந்திரம் அம தெ அதனால மாட்டார் இவன் பேசுறான் இன்றைக்கு நீ அழிந்துவிட போகிறாய் பார்த்தான் அபிமன்னன் குண்டுக்குள்ளே இருந்தாலும் புலி புலிதாண்டா நீ பூனை நேற்று முந்திரம் கட்டி கொண்டு போய் அவமானப்படுத்தினேன் மீட்பதற்கு ஆள் இல்லாமல் கேவலமாக கிடந்தாய் வீரம் பேசுகிறாய்யா நீ சொல்லு எனக்கு சமமானவன் அல்லே அபிமன்னா உனக்கு மாட்டிக்கொண்டு கூடும் போகலை என்று மோதினான் அபிமன என்ன பண்ணினார் கொஞ்ச நேரத்திலேயே இலக்கணன் உடன் வந்தார் அத்தனை பேரையும் அழித்து இலக்கணனையும் கொன்று குவித்தார் இந்த செய்தி கிடுக போய் மகாராஜாவை பார்த்து மகாராஜா இளவரசன் இலக்கணனை அபிமன்னன் கொன்றுவிட்டான் மகாராஜா என்றார்கள் இந்த கேட்டி துரியோதன வேதனை அடைந்தான்ட பாவிகளா எத்தனை எத்தனை பேர் இருந்தும் என் மகனை அநியாயமாக பலிகொடுத்து வந்து சொல்லுகிறீர்களே என்று புலம்புகிறான் மன்னவரின் மைந்தனீ தன் அயப்பில் செந்தி ஜயமுறை செகுத்தீரே பின்னயுவும் வேண்டே வேரும் இதே வாழ்வும் வேண்டेंगे हेगे यन्नु जरी तारும் வேண்டेंगे हे हेங்கனன் राजे राजन आ மூர்ச்சியை தெளிந்து எழுந்தி அத்தனை ராஜாக்களையும் பார்த்து பேசுகிறான் பாயிகளே என் மகனை பலிகொடுத்த பிறகு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என் மகனே போன பிறகு நான் இந்த அரசாங்கத்தை விரும்ப மாட்டேன் இந்த வாழ்க்கை விரும்ப மாட்டேன் இந்த செல்வத்தை விரும்ப மாட்டேன் விரைவிலே போய் அபிமன்னு கொன்றேன் என்று செய்தியோடு வாருங்கள் யாருமே என் முகத்திலே விழ்க்காதீர்கள் புறப்படுங்கள் சீக்கிரம் புறப்படுங்கள் வேறு என்று காரு உமைந்தான் அத்தனை முகத்திலேயும் பார்த்தார் துரோணாச்சாரி ராஜாக்களை எல்லாரும் போய் அபிமன்னு இவன் போடுற சாப்பாடும் போது பேச்சும் போதும் என்று எல்லாரும் போய் சேர்ந்து சுற்றி சூழ்ந்து கொண்டார்கள் அத்தனை பேரும் பான பிரயோகம் பண்றாங்க அபிமன்னன் ஒரு ஆள் அடிக்கிறார்கள் அடிக்கிறாரி சிலை அழிந்தர் தேர் அழிந்த தோல்வி வருமோ என்று கர்ணன் என்ன பண்ணி அபிமன்னு ஒன்றும் கிடையாது தனி மரமாக அபிமன்னன் நின்று விட்டான் அந்த நேரத்தில் பின்பக்கமா இருந்து ஒரு கையை அறுத்து தள்ளுகிறார் துருணாச்சாரி வில்லோட போய் கை விழுந்தது பின்பக்கமாக இருந்து அறுத்து கேவலமான வேலையை செய்தது யார் என்று திரும்பி பார்த்தான் குருநாதர் துரோணர் ஏய் துரோணா பின்பக்கம் இருந்து பான பிரயோகம் செய்யக்கூடாது என்று சொல்லித் தருகிற ஆசானி நீயா இந்த கேவலமான வேலையை செய்கிறாய் என்ன செய்வாய் பாவம் காலையில் இருந்து என் பட்ட அடி உன்னை தர்மத்திலே இருந்து தவறை செய்கிறது மறுபடியும்ீரத்தோடு மோதுகிறான் இருக்கின்ற ஒரு கரத்தாலே கீழே கடந்த தேர் சக்கரத்தை எடுத்து கையில வைத்துக் கொண்டே தாய் மாமன் கிருஷ்ணன் சொல்லி தந்த ஒரு மந்திரத்தை சொல்லி ஓம் அறிக சக்கரன் சொல்றது ஆயிரம் ஆயிரம் தலைகள் பனங்காய் மாதிரி போய் விழுந்து கொண்டிருக்கிறதா மனம் விழுங்குகிறான் துரியோதன பிள்ளையாயுவன் இப்படி போய் புரிகிறான் அண்ணா கருணா வேடிக்கை பார்க்கிறீர்களே அப்படிதான் கர்ணன் என்ன பண்ண கதையினால ஓய்ஞ்சி அடித்து அந்த சக்கரத்தையும் பொடி பொடி ஆக்கினான் கையில இப்ப ஆயுதம் இல்லை சங்கு எடுத்து அபாய சங்கு ஊதுகிறானா அப்பாவு தெரிஞ்சா காப்பாத்துவார்னு அதே நேரத்தில் பகவான் சங்க ஊதி அர்ஜுனன் காதுல கேட்காத பண்ணிவிடுறார் அவன் கேட்கறதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிடுறார் எல்லாரையும் பார்த்து பேசுகிறான் அபிமன்னன் வீரர்களை ராஜாக்களை மாலை நேரம் நெருங்கி விட்டது கொன்றை மாலைக்குள்ளே மாட்டிக்கொண்டேன் அனைவருமாக சூழ்ந்து கொண்டீர்கள் இனிமேல் நான் தப்பிப்பதற்கே வழி இல்லை மரணம் எனக்கு நிச்சயிக்கப்பட்டு விட்டது ஆனால் கடைசி நேரத்திலே என்னுடைய வீரத்தை காட்டி சாக விரும்புகிறேன் யாராவது ஒரு ஒடிந்த வாழ் கொடுங்கள் யார் கொடுப்பான் அவன் கண்டு போட்டுங்கிறான் அசைஞ்சாலே உடம்பெல்லாம் வலிக்கிறது அவங்க கொடுத்த அடி கர்ணனை பார்த்தான் அபிமன்னே யார் எதை கொடுத்துகிறேன் ஒருவனாக இருந்து போராடுகிறாயே வாதாடுகிறாயே சுத்த வீரனே உடிந்த வாழ் உடைவாழை தருகிறேன் புளி தூக்கி போட்டார் அந்த வாழ ஜகின்னி தடுத்து மற்றொரு கரத்தையும் அபிமன்ன கரத்தையும் வெட்டினான் கர்ணா கொடுப்பதற்கு எந்த இடம் என்று ஒரு கணக்கு கிடையாதா காலையில இருந்து அவன் இடத்திலே அடிபட்டு அத்தனை பேரும் அவதிப்பட்டுக் கொண்டிருப்பது என்ன ஆயுதத்தை அவன் கரத்தில் கொடுப்பதா பைத்தியா பேசாமல் இரு இரண்டு கரங்களும் துண்டிக்கப்பட்டே அபிமன்னனானவன் கீழே விழுந்தி புரண்டி கடக பூமி தேவி ஒரு அம்மி போலவும் அவன் உடம்பானது குழவி கல்லு போலவும் இடையிலே அகப்பட்ட உயிர்கள் ஆயிரம் ஆயிரம் பேரை அதன்பரையும் அழிக்கிறானா இராமாயண காலத்திலே கும்பகர்ணன் ராமனாலே கரங்கள் துண்டிக்கப்பட்ட பிறகும் வாயாலே கவ்வி கவ்வி ஆயிரம் ஆயிரம் குரங்குகளை சமுத்திரத்தில் வீசி எரிந்தார் போலே இருக்கிறது இவன் போர் பார்க்கிறான் மனம் ஒழுங்குகிறான் துரியோதனன் மைத்துனா இன்னுமா வேடிக்கை பார்க்கிறீர்கள் இவன் கரங்களை இழந்த பிறகு அழித்துக் கொண்டிருக்கிறானே நம்முடைய பின்பக்கமாக இருந்து ஓங்கி அட்டிக்கிறான் சைந்தவன் தலைவேர் உடல் வேறாக துண்டிக்கப்பட்டு மாழ்கிறார் வீர அபிமன்னன் அந்த உடம்போடு தலையை சேர்த்து கரங்களை சேர்த்து பலகை மேல வைத்து வெள்ளை ஆடை போர்த்தி கொண்டு போய் தர்மராஜா எதிரில் வைத்து தர்மராஜா நம்முடைய இளவரசர் அபிமன்னனை அதர்மப் போராலே கௌரவர்கள் கொன்றுவிட்டார்கள் தருமராஜா கேட்ட தருமராஜா மனம் நொந்து போனார் மகனே அபிமன்னா மகனேதலாக பிறந்த தினம் முதலாக கற்றெடுத்த விடும் பீடும் தேசோகோ நடரேந்துரை கொண்டே தெப்பரை வெந்துரகளே சிந்தித்தேனே ஏங்கே மாறந்தனயோ யங்களம் மாறையினால் பலைக்குண்டிரி મારுவார் போய் ோ என் கண்ணே என் முயிரே அபிமாயுந்தி என் செய்தாயே எங்கள் அத்தனை குடும்பங்களுக்குமே ஒரு பிள்ளையாக சிறப்பு செல்வனாக விளங்கின அருமை புதல்வனே பிறகு ஆசமுடையவனே அபிமன்னனே உன் தகப்பன் அர்ஜுனன் வந்தி என் மகனை ஏனன்னா நீங்கள் காப்பாற்றவில்லை என்று காட்டால் நான் என்னடா சொல்லேன் இந்த ராஜ்யம் வென்ற பிறகு போரிலே வெற்றடைந்த பிறகு உனக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று எண்ணினே வாழ செல்வனே மாண்டாயடா மகனே தர்மராஜா இப்படி வேதனையா வருந்தி அழுகிறார் அங்க போர்க்களத்திலே பகவான் பார்த்தார் அர்ஜுனா ஆயுதங்களை எல்லாம் கொடு அர்ஜுனா சண்டைதான் முடிஞ்சு போச்சு வாங்கி அவரு அர்ஜுனன் தாங்க மாட்டான் காப்பாத்தம்னா ஒரே வழி நாங்க தேர்ல வர்ற வழியில் நெருப்பை வளர்த்தி சாக போற மாதிரி வயசான பிராமண வடிவத்துல நீ நடி நான் காப்பாத்த வருவான் என் மகன் சண்டையில செத்துட்டான் சாகரன் சொல்லு அவன் தடுத்தா உன் மகன் அபிமன்னன் இருந்தால் சாகமாட்டியான்னு கேளு சத்தியா இது தவிர உன் மகனை காப்பாற்ற வேற வழி இல்லைன்ட்டு வருகிற தேர்வழிகிற வழியிலே தெய்வியன் பிராமண வடிய சாகரன் மாதிரி நடிக்கிறான் அர்ஜுனன் பார்த்துட்டு சுவாமி தேர் நிறுத்தங்க யாரோ பிராமண பெரிய நெருப்புல வழப் போறார் காப்பாத்தனும் வழியில எத்தனை பேர் என்னன்னு ஆபத்துல இருப்பா எல்லாரையும் காப்பாற்ற முடியுமா நீ பேசாம வா இல்லை கிருஷ்ணா கொச்சம் நிறுத்திங்கள் பிராம விடுங்கள் அருமை புதல்வன் வீடு திரும்ப என்ன இது வேடிக்கை மகன் இறந்தால் தகப்பன் கூடவே சாக வேண்டுமா என் மகனும் என்று போர் புரிகிறான் அவர் இறந்தால் நான் கூடவே இறந்து விடுவேன் என்ன பைத்திய பேசாம வாங்க பேசுவதற்கு உபதேசிப்பதற்கு சிறப்பாக இருக்கும் உங்கள் மகன் இருந்தால் உங்களுக்கு தெரியும் உங்கள் மகன் அபிமன்னு இருந்தால் நீங்கள் சாக மாட்டீர்களா சாகமாட்டேன் விடைபெற்று அர்ஜுனன் அமர்கிற போது பகவான் கண் கலங்கினார் என்ன சுவாமி நீங்கள் கண் கலங்கி பார்த்ததில்லையே ஏன் கண் கலங்குகிறீர்கள் பெரிய நஷ்டம் எனக்கு ஏற்பட்டு விட்டது அர்ஜுனா உங்களுக்கு நஷ்டமா ஆமா என் தங்கை மகன் ஒரே மகனை அதர்ம போரால் அழித்து விட்டார்கள் கௌரவர்கள் தந்தை மகனா யார் அது அர்பிமன்னா ஆற்ற அட்டாக் வந்துருமா அர்ஜுன் அதனால சுற்றி வளைச்சி சொல்றாராம் பகவான் எனக்கு ஒரே ஒரு தங்கை சுபத்திரை அவளுக்கு ஒரே ஒரு பிள்ளை அபிமன்னல் அந்த அபிமன்னனைத்தான் கொன்றுவிட்டார்கள் அர்ஜுனா கிருஷ்ணா என்ன சொல்லுகிறீர்கள் அங்கிருந்து கீழே விழுந்து மயக்கம் போட்டு மூச்சாயிட்டான் தீர்த்தத்தை தெளித்து அவனை மூச்சை தெளிவி செய்தார் எழுந்த பிறகு பகவானே பிடித்து தள்ளிட்டு உருண்டபடியே வந்த உடம்பை கடத்தி வைத்திருக்கிற இடத்தில் நிற்கிறார் அர்ஜுனர் எல்லாரும் வழிவிட்டு இருக்கிறார்கள் பார்ப்பது போலவே இருக்கிறதாம் அர்ஜுனன் கண்களுக்கு வாங்கப்பா சண்டை முடிஞ்சுட்டுதா யார் யார் என்று கொன்றீர்கள் வென்றீர்கள் என்று கேட்கிற மாதிரியே அந்த காட்சி தெரிகிறதாம் கண்டுள்ளுடத்தி என்னை நீ ఆదిரவரே கோலம் கொள்வா ஆகம் あり உருது உரைகை வல்லாய் முதிரவரே முருக்கி மீண்டேமே இத்தனை chod ungo gal ediri vere kangiregege ingi illayo en seidayyo தினந்தோறும் அதிகாலையில் எழுப்பி அப்பா இன்னுமா உறக்கம் எழுந்திருங்கள் பதிமூன்று ஆண்டு கால வனவாச வாழ்க்கை வாழ்ந்து வந்த பிறகும் நாடு கொடுக்க மறுக்கிறார்கள் கௌரவர்கள் உறக்கமா உங்களுக்கு எழுந்திருங்கள் அப்பா நீராடுங்கள் பட்டாடி உடுத்துங்கள் ஆரோக்கிய உயிர கங்கண மதானி பதக்க வாகு எல்லாம் உடுத்துங்கள் வீர வாழை என்று தினந்தோறும் என்னை போருக்கு அனுப்பினான் திரும்பி வருகிற பொழுது வேகமாக ஓடி வந்து அப்பா யார் யாரை அழித்தீர்கள் என்றெல்லாம் தினம் தினம் கேட்பாயே மகனே அதுபோல் இன்றனே ஓடி வருவாயென்று எதிர்பார்த்தே என் அருமை செல்வனே வராமல் எனடாய் இப்படி பழுத்துக் அபிமண்ணா மகனே என் செல்வமே அபிமண்ணா பேசுறா அபிமண்ணா எழுந்திருடா என் செல்வமே தெவேந்திரனுக்கு உதவி செய்வதற்காக முப்போடி தேவர்கள் ஆரம் வெல்ல முடியாமல் கோடி அறுபது பேர் நிவாதக வச்ச கால என்று நான் தேவர்களுக்கே உதவி செய்தேன் என் அருமை புதல்வனை கையொருவன் தலை ஒருவனோ அழித்து அதர்ம போராலே கொண்டிருக்கிறார்கள் என் மகனை காப்பாற்றாமல் போனேன் அண்ணா தர்மண்ணா உங்களை காப்பாற்றும்படித்தான் என் மகனை காவல் வைத்தேன் என் மகன் உங்களை காப்பாற்றியிருக்கிறான் ஏனென்னா என் மகனை நீங்கள் காப்பாற்ற மறுத்து விட்டீர்கள் எவன் பெற்ற மகனோ சாகட்டும் என்று வேடிக்கை பார்த்து விட்டீர்களா தடிப்பை வீமசேனா கதாயுதத்தை தோல் நியமித்துக் கொண்டு எந்த நேரமும் சுற்றி சுற்றி வருவாய் போர்க்களத்திலே என் மகனை அறுக்கிற பொழுது அழிக்கிற பொழுது எங்கே கடா சென்று விட்டாய் நான் ஒருவன் இருந்திருந்தால் என் மகனை இப்படி அழிக்க விட்டிருப்பேன் கௌரவ படைகளை வீசி சமுத்திரத்தில் இருந்திருப்பேனே வளைத்தலில் நிமிர வண்ணம் வாலியால் மாவு துணைத்து முன் காராள துரோணனை துறந்து வீராக લો નહીં તુરંદે વીરા ઇળૈતવં સમરિલ મુંદિ તરણજયં શીરવ મેરી ઇળૈતદં ઇન્દિરાણી ઇન્નમુદી ઊટિરાવો செய்து போர் செய்து பேர பிள்ளை சோர்ந்தான் என்று அமிர்தம் ஊற்றுவதற்காக என் தாய் இந்திராணி அழித்தாள் என்று சென்றாயோ மகனே அபாய சங்கை ஊதியிருப்பாயானால் நான் வந்து காப்பாற்றியிருப்பானே அபிமன்னா அபாய சங்கி ஏடா ஊதவில்லை பிறகு யோசித்தார் அர்ஜுனன் என் மகன் அறிவில்லாதவனா அபாய சங்கு ஊதியிருப்பான் இந்த உடனே ரகசியமா பேசிட்டார் ஓடி வருகிறார் என் மகன் சாக போன தடுத்துட்டே உன் மகன் இறந்த உடனே சாகமாட்டேன் சத்தியம் என்னட்டு சாக போறியே அப்போ அர்ஜுன் சந்தேகம் வருகிறது பல மயில் தொலைவிலே பார்த்த இந்த பிராமணருக்கு நான் ஜாக திருமண அப்பவும் கிருஷ்ணர் இல்ல நேரம் மறைமுகமா இருக்கிறாரா ஆண்டவர் அவ்வளவு கோபத்தில் இருக்கிறார் அர்ஜுன் அப்போதுதான் அர்ஜுன் ஒரு சபதம் செய்கிறார் பிராமணன் பெரியவரே உங்களுக்கு சத்தியம் செய்து தந்த காரணத்தால் இன்று நான் சாகவில்லை ஆனால் நாளை பதினான்கா நாள் போரிலே மாலைக்குள்ளாக என் மகனை கொன்ற சைந்தவனை அழிக்கவில்லையானால் இதே நெருப்பை வளர்த்தியை மாய்த்துக் கொள்வேன் வேதத்தின் மேல் சத்தியம் நல்ல தகப்பன் பேச்சை எதிர்த்து பேசுகிற பிள்ளை சென்று விழுகின்ற நரகத்திலே வீழ்வேன் என்று அர்ஜுனன் சபதம் செய்கிறார் தீர்ப்பு சொல்லுகிற பொழுது ஒருதலை பட்சமாக தீர்ப்பு சொல்லுகிறார்களே அந்த பாவிகள் விழும் நரகத்திலே வீழ்வேன் தஞ்சமடைந்தவரை காட்டிக் கொடுக்கறானே பாவிகள் அவர்கள் போய் விழுகின்ற நரகத்திலே வீழ்வேன் இப்படி பல சபதங்களை அர்ஜுன பெருமாள் செய்தி நாளை மாலைக்குள்ளாக சைந்தவனை அழிக்கவில்லையானால் இதே நெருப்பிலே வீழ்வேன் என்று கடுமையான சபதத்தை மேற்கொண்டார் நடுங்கினார் தருமராஜா சேரை நீ கொண்டு அமறு செய்தோ மாயமுன்னு வயவாகை புறையேனே தாயறி பசி கண்டு நரி தன் பசி தணிக்கும் நாயனைய புல்லறி உரு நரகில் உருவேனே நாயனைய புல்லறி உரு நரில் இந்த பாட்டுல என்ன பொருள்ன வீட்டிலே வயதான தாய் பசியோடு இருக்கிற பொழுது தாயை கூட கவனிக்காம தான் மட்டுமே வைத்தே நெருப்பு அந்த பாவிகள் போல் இருக்கின்ற நரகத்திலே வீழ்வேன் தாயை தகப்பனை எந்த அளவுக்கு கவனிக்க வேண்டும் அவர்கள் பசித்திருக்கிற பொழுது சாப்பிட்டார் நரகம் கிடைக்கும் என்று மகாபாரதம் பேசுகிறது வேதனை அடைந்த அர்ஜுனனை ஆறுதல் சொன்னார் வேதவியாசரப்பா சண்டையிலே இழப்புக்கள் சகஜம் நீ ஆறுதல் அடைவாய் என்று வியாசர் ஆறுதல் சொல்லி சென்றார்